रूपाय तापत्रय சச்சிதானந்த விஷோத்தியேதவே தாபத்தையீக்கிருஷ்ணா வய நுர்வீத்திரி மனோத்தய விணவன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தொடர்ந்து முக்தனுடைய லட்சணத்தை சொல்லுகிறார் சஹா வினிர்முக்தஹா அவன் நன்றாக விடுபட்டவன் எதிலிருந்து விடுபட்டவன் இந்த துவைத்த விவகாரம் ஆத்ம பேதம் இதிலிருந்து நன்றாகவே விடுபட்டவன் ஆக உலக வாழ்க்கையில் இருந்தாலும் அதற்கு உண்மைத்தன்மையை தராதவன் ஆகவே மனதிலே ஆழ்ந்த மனதிலே எப்பொழுதும் அமைதியோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறான் என்பது கருத்து யார் நன்றாக விடுபட்டிருக்கிறான் அதை சொல்கிறார் எஸ்ய சங்கல்பாக வீத்தாகா யாருக்கு சங்கல்பங்களே இல்லை அதாவது இதை பண்ணணும் இதெல்லாம் பாக்கி இருக்குது இதெல்லாம் செஞ்சாகணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம் இதெல்லாம் செய்ய போகணும் சங்கல்பம்னு சொன்னால் எதிர்பார்ப்புகள் திட்டங்கள் சங்கல்பமே கிடையாதுங்கிற நம்ம சங்கல்பம்னால் சாதாரணமாக என்ன சொல்கிறோம்னா இந்த பூஜையே பண்ண போகிறேன் இந்த ஜபத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா அது அந்த சங்கல்பங்களே கிடையாது யாருக்கு சங்கல்பங்களே இல்லையோ பிராண இந்திரிய மனோதியாம் விறத்தயா நசியு அப்படி போட்டுக்கணும் பிராணன் இந்திரியங்கள் மனசு புத்தி எண்ணங்கள் இவைகளிலிருந்து விடுபட்டானோ வீத சங்கல்பாக சொன்ன பிராணேந்திரிய மனோதியாம் விற்த்தயா அப்படி போட்டுக்கணும் யாருடைய பிராணன் இந்திரியங்கள் மனசு புத்தி எண்ணங்களெல்லாம் ஆசையில் சங்கல்பங்கள் இல்லாததாக இருக்குது அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் பிராணன் இயங்கின்றிருக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் முக்கியமாக எண்ணங்கள் தான் இங்கே இந்திரியங்களாக இருக்கட்டும் புத்தி எண்ணங்கள் இதெல்லாம் சங்கல்பமே இல்லாமல் இயங்கின்றிருக்கு ஒன்றும் திட்டமெல்லாம் இல்லை அது பாட்டுக்கு அந்த அனிச்சை செயல்கள் மாதிரி இயங்கின்னு அதிலிருந்து விடுபட்டவன் அர்த்தம் பிராணேந்திரிய மனோதியாம் விற்றயா வீத சங்கல்பாக சிஹு அப்படி படிக்கட்டும் யாருடைய பிராணன் இந்திரியன் மனசு புத்தி எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் சங்கல்பங்கள் இல்லாதவைகளாக இருக்கின்றனவோ அவன் விடுபட்டவன் எதுல தத் குணைஹி வினிர்முக்தகா தத் குணைகி அதோட குணங்களால இந்த பிராணகுணங்கள் இந்திரியங்களுடைய குணங்கள் மனசு இந்த இதெல்லாம் இருக்கே அதனுடைய குணங்கள் சங்கல்பம் இல்லாததுனால அதிலிருந்து விடுபட்டவன் அப்படிங்கிற இது எப்படி உடம்பு இருக்கிற போதா உடம்பு இல்லாத போதா என்ன உடம்புல இருந்துகின்றே தான் தேகஸ்தோபி அப்போ முதல்ல இதை போட்டுக்கணும் தேகஸ்தோபி பிராணேந்திரிய மனோதியாம் விற்த்தையா வீத சங்கல்பாக எஸ் எத் குணை வினிர்முக்தாஹிங்கிறது நிச்சயம்னு அர்த்தம் உறுதிங்கிற அர்த்தத்தில் சொல்ற ஆக இந்த ஸ்லோகம் ஞானியோட லக்ஷணத்தை ஸ்தித பிரஜனுடைய லக்ஷணத்தை சொல்லுகிறீத சங்கல்பா பிராணேந்திரிய மனோதியாம் விற்றயர்முக்தேபி தத் குணை எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்